வணக்கம் நற்றையின் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டாவது செய்திச் செவி மே ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் புதன் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் ஜாக்டோ ஜியோவினர் நடத்திய போராட்டத்தை தமிழக அரசும் காவல்துறையும் கையாண்ட விதம் மிகவும் தவறானது என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை சிந்தாதிரி பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார் நீட் சோதனை என்ற பெயரில் மாணவர்கள் துன்புறுத்தப்பட்டது எழுந்த புகாரில் தமிழக அரசு மற்றும் சிபிஎஸ்இ ஆறு வாரத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறையின் அனுமதியின்றி மாணவர்களை சுற்றுலா அழைத்து செல்லக் கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது வனவிலங்குகளுக்கு மட்டுமல்லாது பறவைகளுக்கும் உணவளிக்க சிறுமுகை வனச்சரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் குட்டையின் புதிய முயற்சிக்கு மக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் ரசாயன கற்கள் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் வாங்கி சாப்பிட்டால் உடல் நல பாதிப்பு ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள உயிரினங்களை கைபேசியில் நேரலையில் காண பூங்கா நிர்வாகத்தினர் என்ற செயலியை உருவாக்கியுள்ளனர் சென்னை ஏர்போர்ட்டில் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்திய செய்திகள் வரும் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்தால் பிரதமராக பதவியேற்பேன் என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வரைவு அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு நேற்று தாக்கல் செய்யவில்லை நீர்வளத்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் வேண்டும் என உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணை வரும் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தது காஷ்மீரில் நடந்த கல்வீச்சு சம்பவத்தில் பலியான சென்னை இளைஞரின் மரணத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார் வருடங்களுக்கு தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சோனியா காந்தி கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்தார் தலைநகர் டெல்லி ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் புழுதி தாக்கம் தொடங்கியுள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என புதுவை அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என அதன் எதிர்கட்சித் தலைவர் உமர் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் கார் திருட்டு கும்பலை கிரைம் பிரான்ச் கைது செய்துள்ளனர் இவர்கள் திருடப்பட்ட நூறு கார்களில் பதினேழு கார்கள் மீட்கப்பட்டுள்ளது ஹிமாச்சல பிரதேசம் சிம்லாவில் பனிக்கட்டி மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ஈரானுடனான அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான தனது முடிவை இன்று அறிவிப்பதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் வருகிற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை இன்னும் நிறைய பணிகளை முடிக்க வேண்டியுள்ளது என இலங்கை அதிபர் மைத்ரி பாலசிறிசேனா கூறியுள்ளார் மனிதனர் மாருதி சுசிட்டி நிறுவனத்தின் மற்றும் பொலினோ கார்களில் இருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து முடிவு செய்துள்ளது அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகளால் வெயில் காலம் முடிந்தவுடன் வரும் ஜூலை மாதம் முதல் மின்னணு சாதனங்களின் விலை பதினைந்து வரையிலும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அதன் தொலைத்தொடர்பு நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ இன்போகில் ரூபாய் அறுபதாயிரம் கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது கார்பரேட் கடன் வீட்டு கடன் வாகன கடன் அளித்து வரும் இண்டோ ஸ்டார் கேபிட்டல் இன்று முதல் பதினொன்றாம் தேதி வரை பொது பங்கு வெளியிட திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் அடுத்த மாதம் இங்கிலாந்து தொடருக்கான ஆஸ்திரேலியா ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒருநாள் அணிக்கு அணிக்கு ஆகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் நடப்பு ஐ பி எல் தொடரில் சன்ரைசர்ஸ் அணியின் ரஷீத் கான் கிங்ஸ் அணியின் முசுபுர் ரஹ்மான் ஆகியோர் பந்துவீச்சு நட்சத்திரங்களாக உருவெடுத்துள்ளனர் சன்ரைசர்ஸ் அணியிடம் தோற்றுவதன் மூலம் ஆர் அணி பிளே தகுதி பெறாமல் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது இங்கிலாந்து கால்பந்து கழக அணியான அரசியின் பயிற்றுவிப்பாளர் ஆசன் வெங்காத் தன் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் தெற்காசிய போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக சிறுவர் சிறுமியருக்கு தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் நேற்று சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது ரஜினி நடித்துள்ள காலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு ஸ்மார்ட் கார்டு வடிவத்தில் அழைப்புதல் வழங்கியது ஒன்றர்மார் நிறுவனம் பாலிவுட் நடிகை சோனம் கபூர் டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆனந்த் அகூஜாவின் திருமணம் நேற்று மும்பையில் நடைபெற்றது எஸ் ஏ சந்திரசேகர் கதையின் நாயகனாக நடித்துள்ள டிராபிக் ராமசாமி படத்தின் டீசரை ஐஐஎஸ் சகாயம் வெளியிட்டார் அஜித் நடிக்கும் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் நேற்று தொடங்கியது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல தகவல்களை செவிமடைக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்